அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியில் தேசிய மனுவல் சிந்தனையின் தலைப்பு நிதி திட்டமிடல் அனைத்து செலவுகளையும் சேர்த்து ஒரு மாதத்திற்கு ஒரு வீட்டிற்கு எவ்வளவு தொகை தேவைப்படுமோ அதே போல ஆறு மடங்கு தொகை அவசர கால நிதியாக ஒவ்வொரு நபரிடமும் இருக்க வேண்டும் அவசர கால நிதிக்காக ஒதுக்கும் பணத்தை வங்கியில் சேர்த்து வைக்கும் போது நம்மை அறியாமலேயே வட்டி தொகை என்ற கூடுதல் வருமானமும் நமக்கு கிடைக்கின்றது யாராக இருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் திடீரென பண தேவை ஏற்படும் அப்போது நாம் பிறரிடம் கடன் வாங்குவதற்கு பதிலாக நம் பணத்தை வைத்தே அவசர தேவைகளை சமாளித்து விடலாம் அவசர கால நிதி நம்மிடம் இருக்கும்போது எதிர்பார்த்த தேவைகள் ஏற்பட்டால் பதற்றம் அடையாமல் எதிர்கொள்ளலாம் என்கிற மன தைரியம் நமக்கு ஏற்படுகின்றது இது மன அழுத்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்வின் அடுத்தடுத்த வேலைகளில் நம்ம ஈடுபடுத்த ஊக்குவிக்குகின்றது குடும்பத்தின் பொருளாதாரத்தை சீராக வைத்திருக்கும் பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு ஒவ்வொரு மாதமும் மளிகை பொருட்கள் பால் காய்கறி பெட்ரோல் பிள்ளைகளின் கல்வி என்று திட்டமிடுகிற போது அவசரகால நிதிக்கும் பணம் ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை நாம் உணர வேண்டும் உண்மையான தீர்மானம் இந்த நொடியிலே உருவெடுக்கிறது எதையாவது நாம் செய்ய வேண்டுமானால் அதற்கான சிறந்த தருணம் இந்த நொடிதான் ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத பல சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற போது நம்முடைய அவசர கால நிதியாக நாம் பணத்தை சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் நன்றி